அதில் அவர்கள் சமூது நபியின் ஒட்டகை பற்றியும் அதன் நரம்பை வெட்டியவன் பற்றியும் நினைவு கூர்ந்தார்கள் அவர்களில் மிகவும் கேடு கெட்டவன் ஒருவன் எழுந்து வந்தபோது என்ற தொண்ணூத்தி அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தை விளக்கிய நபி சொல்லமாக அவர்களின் கூட்டத்தில் பணக்காரனும் ஏற்படுத்துபவனும் தீமையை செய்பவனும் பலசாலியாகவும் உள்ள ஒருவன் ஒட்டகையின் கூறினார்கள் பின்னர் பெண்கள் பற்றி உபதேசம் செய்தார்கள் உங்களில் ஒருவர் தன் மனைவியை அடிமையை சவுக்கால் அடிப்பது போல் அடிக்கிறார் அன்றைய நாளின் இரவில் அவளிடம் உடல் உறவில் ஈடுபடக்கூடும் எனவே அவளை அடிக்க வேண்டாம் என்று நபி செல்லு அவர்கள் கூறினார்கள் துவாரத்தில் காற்று வெளிப்படுவதற்கு அவர்கள் சிரிக்கும் விஷயத்தில் அவர்களிடையே உபதேசம் செய்து தானும் செய்யக்கூடிய ஒன்றில் உங்களில் ஒருவர் ஏன் சிரிக்கிறார் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குஹாரி நான்கு முஸ்லிம் இரண்டு எட்டு ஐந்து ஐந்து